தமிழ் சுத்தாண்டுிச்சேரி சம்பந்த குழுக்கள் அபன் பேங்க் மேனேஜர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுவார்கள் இசை பேரறிஞர் தர்மபுரம் திரு பா சாமிநாதன் அவர்கள் திருமுறை இசை டி அவர்கள் ஹார்மோனியம் என் சக்தி அவர்கள் பிரதங்கம் vidiyadaru megavadigariyadavadu sududala kadikadi paduga vidiyadaru megavadigariyadavadu sududala kadikadi paduga kadigada vadivara gudirini podi vadinavayil vadivara murai kadigada vadivara gudirini podi vadinavayil vadivara murai vidiyadaru megavadi படிக் கொடு கனதடு கடிபடும் அவரினர் கடிகா கதி வர அகுனிலும் விகு கொடி வடி வின செய்தலி பனவுரை கிரையே பனவுரை கிரையே கடிகனா மண்ணிற்கும் நாக தன்னையினார் கண்ணிற்பணிந்து திருவும்ியும் தீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் படுக்கவும் தெருகும் ஆடத்து பிள்ளையை பேணுவ மாய் நமது உள்ளம் படுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாரு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 சமச்ச ஏது பிழை செய்தா ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இவங்கி சீது புரியாத தெய்வமே சீது புரியாத தெய்வமே தெய்வமே தெய்வமே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே சீது புரியாத தெய்வமே தெய்வமே தெய்வமே தெய்வமே ஆ தழைக்கின்ற போரூர்த்தனி முதலே போரூர்த்தனி முதலே நடதி தழைக்கின்ற போரூர்த்தனி முதலே பிழைக்கின்றவாறு நீ பேசு நீ தெய்வமே ஒரு தெய்வமே நீ நீதி தழைக்கின்ற தெய்வமே நீ பேசு நாயன் பிழைக்கின்றவாறு தெய்வமே நீ தெய்வமே நீ தெய்வமே தெய்வமே ये भी पिलाई दीदालू एलेये नुके रंगी तीवे बुरियादा दैवामे नीदी तळेकिंद्र पोरूर्तनी मुदले नाये विडकिंद्र वारुनी तेसे अजर अजर டராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிருக்கிடவல் நோயுற்று நொந்து பாயிருக்கிடவாமல் நோயுற்று நொந்து பாயிற்கிடவாமல் வியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் பொருடிக்கு வைப்பாய் தெரிந்து காவியேன் காயத்தை நோயுக்கு அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாவியேன் காயத்தை போர் நொடிக்குள் நீக்கி உன் போர் ஊரையா என் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்து வைப்பாய் தெரிந்து வைப்பாய் பேர்க்கு எள்ளளவில் ஆயிரளவு பக்திங்கிணையடியில் வைத்த பேர்கட்கு இந்திராதி பதமும் உயர் சந்திர பதமும் இமய அவர்கள் பதமும் நெடிய செங்கன்மாள் பதமும் எல்லா எல்லும் செல்வமும் வரும் என்று சொல்லவும் கேட்டும் உன் திருவடிக்கு அன்பில்லாத கள்ளமானிடரை ஒரு காசும் பெறாத சீக்கந்தே விட்டு உதறி நான் கட்டமையடி அவர்கள் குற்றேவல் செய்ய கடாற்றம் விட்ட உள்மேல வேளவ சடியவர்கள் குற்றேவல் செய்ய கடாட்சள் வேலவா வேலவா வேலவா முள்ளுடைய தாழ்முனறி கள்ளுதவு புள்ளூரா புக்கட்குருக்கள் குருவே புத்தர் குருவே குருவே மாரே முமாரே முமார்த்து குமாரே முத்து குமார ி பேரி கேள்விப்பட்டிருக்கு இன்னைக்கு தினத்தில் எதை சிந்தனை செய்கிறோமோ எதை செய்கிறோமோ அது இந்த ஆண்டு பூரா அது நீண்டு வரும் என்று ஆனா இந்த மாதிரி எந்த புத்தகத்திலும் இல்ல பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கேன் ஆனால் அந்த சிந்தனையில் தெய்வீக பாடலுக்குள்ள நாம் போயிட்டோம்னா அந்த தெய்வீகத்திலேயே நாம நிறைந்து இருந்து விடலாம் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல நமது பெரியவர்கள் ஒரு பாட்டை தெய்வீகமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் என்று தொடங்கும் திருப்பதி விஞ்ஞான சம்பந்தருடைய ஆசீர்வாதமாக கருதுகிறார்கள் அந்த திருப்பாடல ஆனால நாம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல கதிக்கு யாதோரும் குறைவில்லை என்ற திருப்பாடல் இப்பொழுது ஓதப்பெறுகிறது மண்ணில் வண்ணம் வாழ நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை யாதும் ஓர் குறைவில்லை யாதும் ஓர் குறைவில்லை பெண்ணின் நல்லாளடும் பெருந்தகை இருந்தரே பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் நல்ல கதிக்கு யாதும் வில்லை மண்ணில் நல்ல வண்ணம்ழல வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் கூதைவில்லை மண்ணில் நல்ல வண்ணம் வாழல வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் கூதைவில்லை யாதும் போர் கூரைவில்லை அங்கும் ஊரே வில்லே தனி நல்லது வாழலாம் யாதும் போர் கூரைவில்லை வாழலா வாழலா போதையார் பொற்கள் நக்கு அடிசில் கொள்ளாது என தையார் முனி ஊர தான நீங்கள்வனும் போதையார் பொற்கத்து அடிசில் புல்லாது ஏன காதையார் மூனி ஊர தான நீங்கள்வனும் காதையார் கூயினா கழு பலவஜனகாதையார் கூயினா கழு பலவஜனக vedayanavalodum verundagiyurade verundagiyurade sadaya kuragiyum kaayubanevalage vedayanavalodum verundagiyurade verundag மான வாழ்த்து திருப்பாடலை திருஞான சம்பந்தரே உங்களுக்கு சொல்லுகிறார் வாழ்த்துகிறார் என்று நினைத்து பாடிவிட்டேன் இந்த பதிகம் தோன்றிய நேரம் தெய்வச்சேக்குழார் பெருமான் காட்டுகிறார் தெய்வச்சேக்குழார் பெருமான் இந்த பதிகங்கள் எல்லாம் எப்பொழுது தோன்றியது என்று நமக்கு காட்டாவிட்டால் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கலாம் நீங்க திருவாசகம் இருக்கிறது அது எந்தெந்த பதிகம் எப்பொழுது பாட பெற்றது என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சொல்லல சுருங்க சொல்ல போனா யாருமே சொல்லல நான் நினைக்கிறேன் இதற்காக வாதவூர் புராணம் வாதவூர் புராணத்தில் அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது திருவிளையாட புராணத்தில் சொல்லப்படுகிறது இதுல ஏதாவது சொல்லுகிறார்களா என்று பார்த்தால் இல்ல இப்போ பிடித்த பத்துன்னு ஒரு திருவாசகம் இருக்கிறது அற்புதமான திருப்பாடல்கள் அதுலதான் பால் நினைந்தூட்டும் அம்மையே அப்பா போன்ற பாடல்கள் வருகிறது அந்த திருப்பதிகள் திருத்தோணிபுரத்தில் பாடப்பெற்றதுன்னு எழுதியிருக்கிறாங்க ஆனா ஏன் பாடினார்கள் இல்ல தெய்வ தேக்குதார் பெருமான் தந்த பிச்சை நமக்கு எந்தெந்த பதிகங்கள் எப்பொழுது பாடப்பட்டது அவர் சொன்னதுனால நமக்கு கிடைத்தற்கரிய சொத்து அதனை வாரி கொடுத்து விட்டு சென்று விட்டார் குண்டத்தூர் தேக்குதார் பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மதுரையிலே தங்கியிருந்தார்கள் அவர்கள் தங்கியிருந்த மடம் இன்றும் இருக்கிறது அதுக்கு திருஞான சம்பந்தர் ஆதீனம் என்றே திருப்பெயர் திருஞான சம்பந்தரை விட்டு அவர் தந்தையார் இது தெய்வ குழந்தை எங்க வேணாலும் போகட்டும் நம்ம வைதிக காரியத்தை நாம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டார் வைதிக காரியம் தான் அவர் பெருசாக இணைந்திருக்கிறார் பூசையும் வேள்வியும் இதைத்தான் அவர் பெருசாக இணைந்திருக்கிறார் சுபாதகர் தேவர் அந்த புலிக்கு பிறந்ததுதான் இந்த புலி புரிக்கு பிறந்தது பூனையாக போகுமா போகல திருஞான சம்பந்தர் மதுரையில் தங்கி இருக்கிறார் அங்க நடந்த வாதங்களையெல்லாம் தேவாதகிருதையர் கேட்டார் என்னத்த இருந்தாலும் குழந்தைதானே அல்லவா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வச்சுட்டு விட்டு பொறுப்பார் திருஞான சம்பந்தம் மடத்துக்கு எட்ட வரும் பொழுதே திருஞான சமுதிரத்தை போய் தெரிவித்தார்கள் தாதையார் வருகிறார்கள் அப்படின்னு உடலுக்கு தகப்பனார் தானே எழுந்து வந்தார் இதுல நமக்கு கிடைக்கிற ஒரு உண்மை ஒழுக்கம் தந்தையார காணம்னு சொன்ன எழுந்து வருகிறான் என்று சொல்லும்போது நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்படி இருக்கிறானா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரணும் இல்லையா ஆமா எழுந்து வந்தார் திருஞான சம்பந்தரை கண்ட உடனே திருஞான சம்பந்தருடைய தாதையார் வணங்கினார் அப்படின்னு வருகிறது ஏன் அது தெய்வ குழந்தை அதனால வணங்கினார் இப்பவும் சில தாதையின் தந்தையார்கள் பையனை பார்த்து வணங்கிறான் பொதப்பானோ அடிப்பானோ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவானு வணங்குறாங்க தந்தையார திருஞான சமுந்தரம் வணங்கினார் ஒரு கேள்வி கேட்டார் அவர் திருஞான சமுந்தர் அப்பாவை கேட்கிறார் அப்பா எனக்கு இளமையில பால் கொடுத்த தந்தையாரும் தாயாரும் நன்றாக இருக்கிறார்களா குழந்தையும் எந்த மனிதனும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டான் இப்ப மதுரையிலிருந்து ஒருத்தர் வர்றார் அப்படின்னு வச்சுக்கோ ஐயா உங்க மனைவி சவிக்குமா குழந்தைகள் சவிக்குமா இருக்கா உங்க மச்சம் சவிக்கியமா இருக்கா நாம கேட்போம் உணவை தவிர சொக்கனா சாமி சவிக்கமா இருக்காரா மீனாட்சி சௌக்கியமா இருக்காரா அப்படி ஏதாவது கேட்டது உண்டா இருக்காது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிமையா யாரேன்னு இருக்கலாம் எந்தரோ மகானு பாவனும் அந்த தெய்வம் நன்றாக இருந்தா நாம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த தெய்வம் நன்றாக இருந்ததானால் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை அதுக்கு அடுத்த பாட்டுல இவர் தான் கேட்டார் நீ யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு அந்த வரலாறு போதையார் அடிசில் பொல்லாது என தாதையாறு முனிவூர தான் என்னை ஆண்டவன் யாருக்கு எதுக்கு சொல்றாரு அப்பாவுக்கு இந்த வரலாறு அந்த பெற்றெடுத்த மனம் என்ன நினைச்சிருக்கும் இப்படி ஒரு தெய்வ குழந்தையா இப்படி ஒரு குழந்தை உண்டா இப்படியும் கேள்வி கேட்குமா நினைத்தார் அவர் இந்த வரலாற்றை தெய்வ சேக்கிரார் பெருமான் எழுதி வைக்கிறார் ஆமாம் கிடைத்தற்கரிய சொத்து அது என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக நான் இப்பொழுது மூன்றாம் திருமுறையில் இருந்து சில பாடல்களை நான் பாடி பாடிக்கொண்டிருட்டிக்கொண்டிருக்கிறேன் சைவ சமய சொற்பொழிவு பாடுறதை விட இந்த சொற்பொழிவுகள் நிறைய கேட்பேன் ஏன் அந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதோடு இல்லாமல் சொற்பொழிவுகள் நடந்த இடத்திலேயே நான் வேலையும் பார்த்தேன் இந்த பிரச்சார நிலையத்தில் தினந்தோறும் சொற்பொழிவு நடக்கும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் கேட்டேன் என்னமா வளர்றான்னு நான் நினைக்கவே இல்லை அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது திருஞான சம்பந்தரை வாதுக்கு அழைத்தார்கள் ய வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது திருஞாறு சம்பந்தருக்கு முதல்ல நடந்தது மந்திரமாவது நேரு இரண்டாவது நடந்தது அனல்வாதம் மூன்றாவதாக நடந்தது புனல்வாதம் என்ன சொன்னார்கள் உன்னுடைய வேதத்தை எழுதி நீ வைகை ஆற்றிலே போடு அதை எதிர்த்து போனால் அதுவே தெய்வீகமான பாடல் என்று நம்புவோம் என்று சொல்லிவிட்டார்கள் சமணர்கள் அவன் எழுதி போட்டான் சாமி என்ன பண்ணினார் அப்போ பதியம் இசையாக வந்தது சிலப்பதிகாரம் இசையாக வந்தது இல்லை சிவக சிந்தாமணி இசையாக வந்தது திருக்குறள் இசையாக வந்தது இல்லை நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய சொத்து தேவாரம் இசையோடு வந்தது ஆமா பாஜகம் தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் புயரீகவே வையகத்துல துயரெல்லாம் தீரட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறார் நமக்கு நாம என்ன கடவுளை கேட்டோம் கோயிலுக்கு போகும்போது இந்த சங்கல்பம் செய்கிறது சடங்கு இருக்கு சடங்கு சரியா இல்லையாங்கிறத பத்தி அப்புறம் பாத்துக்கோ அது பிரச்சனைக்கு உரியது ஆக நம்ம பேரை சொல்றோம் நம்ம நட்சத்திரத்தை சொல்றோம் நம்ம மனைவி நட்சத்திரம் சொல்றோம் பேர் சொல்றோம் குழந்தைகளுடைய சொல்றோம் பேரன் பேட்டியை கூட சொல்றோம் இந்த நாடு நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்றோமா இல்ல சாமி சொல்ற வையகமும் துயர் தீர்கவே இல்லையா ஆமா இதுல வேந்தனும் ஓங்குக என்று ஒரு சொல் வருகிறது அவர் சொன்ன நோக்கம் என்னமோ ஒரு சமயம் எப்படி நினைத்திருப்பாரோ என்னமோ வேந்தனும் வேந்தன் ஓங்கி வாழட்டும் என்ற பொருள் நாம பண்ணுவோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஓங்குகள் சுவாமிகள் பாடின உடனே அதுவரையில் கூணனாக இருந்த பாண்டியன் நிமிர்ந்து நின்றான் அன்றைக்கு தான் அவனுக்கு நெடுமாற சுவாமியினுடைய திருவாக்கு ஒரு பதிகத்திலே இரண்டு பதம் வந்த உடனே அவனுடைய பிறவி கூன் தீர்ந்து விட்டது அதை படிச்ச நம்ம புத்திக் கூன் கூட தீருமே இல்லையா ஆமா அப்படின்னு உத்தரவு எழுதி வைச்சார் அத வரைக்கும் அவன் இருந்தான் ஈடு பொருளாகத்தான் மங்கையர்கரசியார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் ஆமா சோழனுடைய பொண்ணு மங்கையரசி பாண்டியன் நெடுமாற சண்ட மிகுந்தவன் சண்டை போட்டான் சோழனை சிறை பிடித்து விட்டான் சோழன் சிறையில இருந்தான் ஒரு நாள் சோழனை சபைக்கு அழைத்தான் வந்து நின்னா சோழா சௌக்கியமானு கேட்டான் குறை ஒன்றும் இல்லை என்று சொன்னான் கூன்பாண்டியன் கேட்டான் நான் சிறையிலிருந்து ஒன்ன விட்டுறேன் உன்னிட்ட அரிய பொருள் ஒன்னு இருக்கு தெய்வ பொருள் ஒன்னு இருக்கு அதை எனக்கு ஈடுபொருளாக கொடுத்தால் நான் உன்னை விட்டுடுறேன்னு சொல்லிட்டான் பாண்டியா என்னுடைய வம்சம் மனநீதி வம்சம் யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுவான் நீ கேள் நான் தருகிறேன் உன்னுடைய பெண்ணை எனக்கு கொடு எடுத்துக்க நீயும் அரசன் நானும் அரசன் கொடுத்து வாங்கறதுல தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாமா உட்காந்து அப்படி ஈடுபொருளாக வந்தவர்கள் தான் மங்கைய கரசி இது திருவிளையாட புராணம் சொல்லுகிற வரலாறு அன்னையிலிருந்து அவனுக்கு நெடுமாறன் என்ற பெயர் வந்தது சுவாமியினுடைய திருவாக்கு இப்படி பாடி அந்த ஓலையை தண்ணீர்ல போட்டு விட்டார் வைகையில் அதை எதிர்த்து போச்சு எதிர்த்து போய்கிட்டே இருக்கு இப்படி ஒரு அற்புதமான தேவாரம் இது எங்கேயாவது போய் இந்த ஓலைச்சுவடி மறைந்து விடுமோ என்று எண்ணினார் குலச்சிறை நாயனார் அவர் கரையில குதை எடுத்துக்கிட்டு ஓடுறார் இந்த ஏட்டு சுவடியை பிடிக்க இவர் என்ன பண்ணினார் திருஞான சம்பந்தர் இந்த ஏடு போகிறது அதுக்கு முன்ன இவன் இந்த குலச்சிறையார் ஓடுறார் அந்த ஏழு ஒதுங்கட்டும்னு ஒரு தேவாரம் பாடினார் சுவாமி இந்த தேவாரம் பாடி பார்த்துவிட்டு மத்தமும் மதிப்பொதி சடையின திருவடி புதுமலர் அவை கூடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை எடகத்து ஏடகத்து ஒருவனே திருவடி புதுமலரவை கொடு மறையவர் படிபட அடியவர் இந்தி பாடலர் இடகத்து ஒருவரே ஏ நான் அடுத்து நான் ஒவ்வொரு திருமுறையிலும் சில நல்ல பாடல்களை எல்லாமே நல்ல பாடல் என்னுடைய சிற்றறிவுக்கு நல்லதுன்னு எது தோணுதோ அதனை நான் இங்கே பாடி காட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்ப மூன்றாம் திருமுறையில் பாடிக்கொண்டிருக்கிறேன் சுவாமி திருச்செங்காட்டங்குடிக்கு போனார் உங்களுக்கு நன்றாக தெரியும் தஞ்சானசம் தேவாரத்துல விநாயக பெருமானுக்கு பாட்டு கிடையாது முருகனுக்கு கிடையாது விநாயகனை தோற்றுவித்தவன் வரும் முருகனை தோற்றுவித்தவன் வரும் அம்பிகையை பாகத்திலே கொண்டவன் என்று வறுமை தர தவிர அம்பிகைக்குன்னு பாடல் கிடையாது எட்டு திருமுறை வரலையும் ஏக தெய்வத்தை தான் உணர்த்துகிறது தேவாரம் திருவாசகம் நீங்க நினைக்கலாம் இந்த வேற்றுமை இவருக்கு என்னத்துக்கு அப்படின்னு ஒரு மன ஒரு பெண் சொல்வாள்ல என் கணவன் தான் உயர்ந்தவன் இப்படி சொல்றதுல தவறு ஒன்று இல்லையே அப்படித்தானே சொல்லணும் அதே மாதிரி தான் ஏக தெய்வ கொள்கை ஒன்பதாம் திருமுறை வரும்போது கொஞ்சம் முருகன்ட்டு போய் சேரும் பத்தாம் திருமுறை வரும்போது அம்பிகாட்டியும் போய் சேரும் ஆடி இங்கே திருஞானூர்த்தி சம்பந்தமூர்த்தி நாயனார் மங்கையரசியார் பணி செய்கிற திரு அளவாய் நாயனார் பணி செய்கிற அளவாய் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதே மாதிரி திருச்செங்காட்டங்குடிக்கு போகும்போது சிறு தொண்டன் பணி செய்கிற கோயில் அப்படின்னு சொல்லிவிடுறார் பைங்கோட்டு மலர்ப்பு பறவை பைங்கோட்டு மலர் Don't <laughs> move. காட்டு விளையாடும் திருச்செங்காட்டங்குடியில ஒரு படை வீரராக இருந்தவர் சிவனடியாக மாறினார் படை வீரராக இருந்தவர் திறமை மிக்கவர் வலிமையை மிகுத்தவர் சிவனடியாக ஆனார் வர்ற சிவனடியாரர்களுக்கெல்லாம் சோறு போட்டார் போடுவானா போட முடியுமா போட எண்ணம் வருமா வராது போட்டார் இந்த அன்னதானத்தினுடைய மகிமையினால்தான் சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான் பிள்ளைக்கறி கேட்கணுங்கிற நோக்கத்துக்காக வரல இந்த தர்மத்தின் பயன்தான் அங்க வந்த அவன் ஆமா வந்தவன் சும்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போடுறியான்னு கேட்டான் பிள்ளைக்கறி போடுறோம்னா இவர் போட்டார் அது வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா நாம என்ன வேண்டிய ஒன்று இந்த அன்னதானத்தினுடைய மகிமையினால்தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான் நாம போடலையா சிவன் அந்த பக்கமே வரமாட்டான் நாம இந்த தெருவில குடிக்கோட போயிடுவோம் என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று இது நான்காம் திருமுறையிலே இருக்கிறது ஆமா ये यार काई पाडल உடும்பு வடசொல் அது உடும்பு போல அந்த சிவலிங்கம் இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் கதையெல்லாம் நீண்ட கதை இருக்கிறது அதை நான் அப்ப சொல்ல தயாராக சேர்பவர்கள் தீவி நிகழ்ச்சியுடனே உங்கள் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவி நெக எப்போ பாடப்பட்டது அதாவது ஏழாவது நூற்றாண்டு இப்போ ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி நீங்க நினைக்கலாம் ஏண்டா பாட வந்தாரா கதை சொல்ல வந்தாரா நான் ரெண்டுக்கும் சேர்த்துதான் இந்த இடத்தை நான் கேட்டேன் என்னுடைய கருத்து தேவாரத்தை பத்தி சொற்பொழிவு செய்தவர்கள் தேவாரத்தை பத்தி பேசிட்டு போயிட்டான் அதை பாடி காட்டுட்டான் இல்லையா ஆமா தேவாரத்தை பாட வந்தவன் பாடிக்கிட்டே போயிட்டான் சொற்பொழிவு பண்ணல ரெண்டும் ஒன்றேயாவே போச்சு தேவாரத்தை பத்தி பாடியும் பேசியும் காட்டு ஒருவன் உண்டு அது கிருபானந்த வரியா பாக்கி யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு அறுபது ஆண்டுகளுக்கு மூர்த்தி ஒருத்தர் இருந்தார் இங்க அநேகமா யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த பன்னிச்சை ஆராய்ச்சி நடத்துவதற்கு முதலிலே நடத்திய இடம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதுக்கு வந்திருந்தார் அவர் சாதிச்சவர் ஆமா அண்ணாமரை செட்டியார் அவரை கேட்டுவிட்டு சுந்தரமூர்த்தி ஓதுவார் அப்படி சொல்றார் அது அப்படியே கேட்டு விட்டாங்க ஆமா அப்படி தப்பிக்க வைத்தவர் சுந்தரமூர்த்தி ஒருவர் அவர் பேசவும் செய்வார் பின்னால சினிமாவளியும் நடித்தார் பின்னால கதா பண்ணினார்கள் எனக்கு தெரியும் எனக்கு வயசு எண்பத்தி ஒண்ணாவது அப்ப எனக்கு வயசு இருபது நன்றாக தெரிந்த காலம் அல்லவா ஆமா நான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இறந்தார்கள் அவர் ஒருத்தர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார் இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சைவத்துக்குத்தான் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு பேசுனவன் பாடல பாடுனவன் பேசல அதனால எந்தெந்த தேவாரம் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு தெரியாமலே போய் தேவாரத்துக்குத்தான் நஷ்டமா போயிட்டு என்னுடைய எண்ணம் இத பல மேடைகள்ல சில ஏழைகள்ல சொன்ன சில பேர் தவறு சொன்னாங்க பாட வந்தானா பேச வந்தானா அப்படின்னு அதுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முந்தி நான் கேட்டேன் இங்கிருக்கிறாரும் மனிதர் ஒரு வருடம் எண்ணி அவருக்கு கொடுக்கலான்னு திருமணம் நான்கு வருடமா சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு வருஷம் நீட்டி இருக்கிறார்கள் இன்னொரு வருஷம் நீட்டி இருக்கிறார்கள் நான் தமிழ்நாடு பூரா பாடினவன் இப்படி ஒரு அமைதியான இடம் நான் பார்த்ததே கிடையாது கோயில்ல பாடுவோம் ஒரு பக்கம் மணி அடிப்பான் ஒரு பக்கம் வேளா அடிப்பான் ஒரு பக்கம் காவடி தூக்குவான் இதுல நாங்க தேவாரம் பாடுற மாநில இல்லாம ஏ வந்தானே போனானேன்னு சொன்னா கூட அவன் தேவாரம் நினைச்சுக்கிட்டு போய் போயிடுவான் இப்படித்தான் இருந்தோம் இந்த அவல நிலையை மாற்றுவதற்குத்தான் இந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் மனம் ஊர்ந்து கொடுத்தார்கள் கோழி கணக்கில் போய் விட்டு கட்டி விட்டு ஏர் கண்டிஷன்தான் நல்லா கேளுங்கள் பண்ணு பண்ணு மகான் கிடைக்குமா இல்லையா அது நகரத்தாருக்கு உரிய எண்ணம் அதுல அவர்களுக்கு இருந்ததுல ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொன்னாலும் அந்த பரம்பரை அப்படியே வந்துகிட்டு இல்லையா வாழ்க என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஆண்டுகளுக்கும் ஆண்டுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவும் நன்றி உடையேன் ஆமா எவ்வளவும் நன்றியும் வணக்கமும் செலுத்துவதற்கு எனக்கு உரிமை உண்டு ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முந்தி சேலம் சுப்பராய பிள்ளைன்னு ஒரு திறந்தார் சிவபூசையில சிவபூசை முடிவில் தேவாரம் ஓதித்தான் முடிக்கிறது என்று ஒரு நிலை இன்றைக்கும் உண்டு கோயிலேயும் அப்படித்தான் பூசை முடிவிலே தேவாரம் ஓதுவது போல இந்த சாப்பாட்டுல கடைசியா ஸ்வீட் கொடுக்கறாங்க கோயில்கள் நினைக்கிறானா வேற ஒன்றாக நினைக்கிறானா என்று சந்தேகம்தான் என்னை பொறுத்த அவன் ஸ்வீட்டா நினைக்கவில்லை என்று நான் முடிவு கட்டிவிட்டேன் ஆமா தேவாலயங்கள்ல இது ஆதரிப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய நிச்சயமான முடிவு சிவபூசையின் முடிவில் தேவாரம் ஒரு பதிகமோ ரெண்டு பதிகமோ பதிகம் பதிகமாக பாடுற வழக்கம் உண்டு இந்த சேலம் சுப்பராய பிள்ளை சிவபூசை பண்றவர் எனக்கு தெரியும் நான் பார்த்திருக்கேன் ஆமா கோடம்பாக்கத்திலிருந்து இங்க வந்து தங்கி இருந்தார் தங்கி இருந்தார் அவர் ஒரு தட குதிரை வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டார் வயசானவர் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு டாக்டர்கள் கைவிட்டு விட்டான் இந்த எலும்பு கூடாது இவரை தூக்கிட்டு போகட்டார்கள் தூக்கி விட்டு வந்துட்டாங்க சுப்ப சொன்னார் தேவாரத்தை எடுத்து பார்த்தார் இந்த திருமாகரல் தேவாரம் வந்தது அதுல இருந்தது தீவினைகள் தீரும் உடனே இருந்தது அவர் என்ன சொன்னார் என்ன திருமாகரல்ல கொண்டு போட்டுடுங்க அந்த தாமி இந்த காலை கொடுத்தா நான் திரும்பி வர்றேன் இல்லைன்னா நான் அங்கேயே மடிஞ்சு போறேன்ட்ட நல்லவேளை அவர் சொன்னதை கேட்ட குடும்பம் ரொம்ப குடும்பத்துல தலைவன் சொல்றத கேக்குறதே கிடையாது ஏறுமாறுதான் இல்லையா ஆமா அதோட இல்ல நான் செத்து போனா நீங்க அழுவாதீங்கன்னு சொல்லிட்டாரு தேவாரம் பாட சொல்லுங்க அழுவாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கேட்டாங்க நான் போய் தேவாரம் பாடின அவன் பேரன்லாம் என்ட்ட படிச்சான் அதே மாதிரி கொண்டு போய் திருமாகரல்ல போட்டாங்க நாப்பது நாள் இருந்தார் கால் கூடி விட்டது தேவாரத்தை பாடிட்டே இருந்தார் இப்பவும் தேவார ஆராய்ச்சின்னு வருகிற புத்தகத்தில் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கும் திருமாகர கோயில் ஒரு படம் இருக்கிறது கோயில் இருக்கிறது ஆமா இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இதிலே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லை சம்பந்தருடைய தேவாரத்தில் அந்த எதுகை வந்து குதிக்கிறது ஒரு பாடல் சொல்லி பாப்போமா எதுகை எப்படி வருது பாருங்க இடைந ரகர எதுகை சூறாது நரில் தரணிதளம் எத்தனை எதுக வருகிறது அஞ்சு எதுக வருகிறது ஆமா அஞ்சு எதுக்கு சூரரு நரகு பயில் தரனிதலம் முரணிய அரணமதில் இவரை கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவார் இது கண்டன சொல்வாரு சங்கீத சங்கீதமும் பொதிந்து கிடக்கிறது ஆமா கானத்தின் எழுபிறப்பை கண்காணிப்ப கண்டார்கள் சொல்வார் சரியான சுமந்தர கானத்தின் எழுபிறப்பை சூரருலகு நரகல் பயில் தரணி தளம் முரணிய இந்த எது வர்றத்துக்கு எதி அடிச்சு கிச்சு போடுவான் பேப்பரை தமிழ் புலவர்கள் ஆமா இவரு சர்வசாதாரணா பன்னெண்டு பாடு பாடி போயிட்ட ஆமா எழுதுல எழுதுக சரியாவல கிழிச்சு இல்லையா இவர் எழு இவர் கிழிச்சதே கிடையாது இவரு பாடிக்கிட்டே போயிட்டார் சம்பந்த சந்தாலையில எழுதிட்டே போயிட்டார் இல்லையா தமிழும் இருக்கிறது இசையும் இருக்கிறது இவரை கேட்டா அது கண்ட நடைன்னு பாத்தீங்களா சுர ரூலகு கண்டம்னா அஞ்சு தக து வருது இந்த சொல் சுூலகம் பதினொன்னு போச்சு மரதி என்னும் பாபி விழுங்கிவிட்டான் இது ஒண்ணுதான் எனக்கு நினைவில் இருக்கிறது ஆமா இந்த அற்புதமான திருப்பதிகம் இதிலே இருக்கிறது இந்த நான்காம் திருமுறையில் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அதற்கு பின் யாமாமா என்று ஒரு திருப்பதியும் இருக்கிறது நான் இங்கே பாடி காட்டிவிட்டேன் மீண்டும் அதனை நான் பாடுவதற்கு விரும்பவில்லை கடைசியாக பதினாறாவது ஆண்டிலே இவருக்கு திருமணம் செய்ய எண்ணினார்கள் எண்ணி ஏற்பாடு பண்ணியா எடுத்து கல்லூர் பெருமணம் என்று ஒரு திருப்பெயர் ஒரு ஊர் இன்னைக்கு ஆச்சாவரம் திருமுதுகுன்றம் என்றுதான் தேவாரத்தில் வருகிறது தமிழ் பெயர் இன்னைக்கு விருத்தாசனம் சொல்லிவிட்டா மாயூரம் மயூரம் மாயூரம்னு தான் இருந்தது அது மாயவரமா ஆக்கி போட்டான் நல்ல வேலையா போச்சு எம்ஜிஆர் வந்தாரு மாயவரம் மாயவரம் இருக்கேன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை நல்லவேளை எல்லா ஊருக்கும் அப்படி திருச்சி இருந்தாருன்னா ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் அவருக்கு எவ்வளவுதான் முடிஞ்சது நல்ல வேலையை அதையாவது மாத்தினார் இப்பெல்லாம் பஸ்ல பாத்தீங்கன்னா மாயவரம்னு இருக்காது மயிலாடுதுறை தான் இருக்கும் அது எம்ஜிஆர் கொடுத்த நான் கட்சி காரன் அல்ல எந்த கட்சியும் சாராதவன் நான் சைவன் சைவ சமயத்தை சார்ந்தவன் அவ்வளவுதான் அந்த ஊர்ல திருமணம் செய்யப்பட்டது அவர் சாமியை கேட்கிறார் சாமி நான் பதினாறாயிரம் பதிகம் பாடினேன் இந்த பதிகத்துல வந்து நான் வந்து துறவியாக இருக்கத்தான் நினைக்கிறேன் என்ற உட்பொருள் உமக்கு தெரியவில்லையா சுவாமிய கேக்குற எந்த பையனாவது கேட்டிருப்பானா இப்படி சாமிய எனக்கு திருமணம் வேண்டான்னு சீக்கிரம் தாரியா கட்டுறான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து இவன் எடுத்தாலும் எடுப்பான் அப்படி சுடிக்கிற காலம் இவர் கேட்கிறார் சிவன சுவாமி நான் திருமணம் வேண்டாம் என்று நான் உட்கிடக்கையாக சொன்னது உனக்கு தெரியவில்லையா இந்த திருமணம் எனக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறார் அற்புதமான ராகத்திலையும் அமைச்சிருக்கிறார் அதூர் பெருமணம் ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் இவர் சொல்றார் இந்த கல்லை மறித்து இந்த மெட்டியை போடுறாங்கல்ல அதை மாத்திரம் இவர் சொல்றார் கல்லூர் பெருமணம் வேண்டாம் கழும என்பது தொடங்கி இன்னைய வரலி நான் பான்னதில் நான் துறவியாக இருக்கத்தான் நினைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியவில்லையா சுவாமிய கேட்கிறார் இந்த கேள்வி கழுமலம் பாத்து மெய்யா நான் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா சுவாமி அது மெய்யா போகலியா அவனு கேட்கிறார் இப்படியும் கேட்க முடியுமா அவனை முடியுமா திருமுறை ஆசிரியர்கள் தான் கேட்டாங்க அவன் பதிலும் சொன்னான் கேட்கிறவன் கேட்டா பதில் வரும் சும்மாட்டுக்கு கேட்டான்னா கத்தாம்போடான்னு தூய் போட்டு போயிடும் பெருமளும் கேட்டு விடுறாரு பெருமளும் சூடலரே சூடலே நல்லூர் பெருமணம் மேய கல்லூர் பெருமணம் வேண்ட கழுமலம் கல்லூர் பெருமணம் பாத்து மையாற்றில கல்லூர் பெருமணம் வேண்ட கருமலம் கல்லூர் पीला सुनू करम பதினாறு மூணு வயசுக்கு பாடத் தொடங்கினார் வயசு பதினாறு பதினாறாயிரம் பாடினார் என்று நம்பியாண்டார் நம்பி சொல்லுவார் இப்ப நமக்கு கிடைத்தது நானூற்று சில்றதான் ஆமா அதையே நமக்கு வக்கு இல்ல பிஞ்சா சம்பந்தத்தை வாங்கி போட்டுறோம் நேற்று உத்தர கேட்டேன் நான் ரெண்டு நாளைக்கு வந்தி இந்த நெய்வேலி வரைக்கும் பாட போனேன் பாட போனேன்னு சொன்னதை விட இழுத்துக்கிட்டு போனான்னு சொல்றதுதான் ரைத்து நான் வெளியூர்லாம் போகக்கூடிய நிலையில இல்ல இப்போ என்னுடைய உடல் வசதி அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பதியாயிரம் ரூபாய் சம்பளம் நல்ல தேவாரத்துல நல்ல அன்புடையவர் ஐயா தேவாரம்லாம் கேட்டா பாடி இருக்கினேன் வாங்கினீங்களான்னு அவரை கேட்டேன் ஐயோ அவ்வளவு பணம் கொடுத்து எப்படி வாங்கறேன் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இல்லையா இல்லையா இவ்வளவு சம்பளம்ல ஒரு மாதம் திருநாசம் மந்தர் திருநாடு அப்படியா சரி வாங்குறேன் அப்படின்ட்டார பதினாறாயிரம் பதியம் பாடினார் பதினாறாவது வயசுல சாமி கேட்டார் விதிப்பயன் திருமணம் ஆகிவிட்டது காதலியை கைப்பற்றி கொண்டார் இந்த சொல் தெய்வ சேக்கிரார் பெருமான் கையாடுகிறார் காதலியை கைப்பற்றிக் கொண்டு அந்த தீயை வளம் வருகிறார் வளம் வரும்பொழுதுதான் நமச்சிவாய திருப்பதிகம் பாடுகிறார் கடைசியா பாடினது அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நன்னெறிக்கு உயிப்பது நமச்சிவாய மந்திரத்தை சொல்றவன் நல்ல நெறியில் போவான் நெறி பிழ பிறக மாட்டான் ஆமா அப்படியே அவன் நெறி பிழ பிழன்றாலும் இந்த மந்திரம் அவனை பிளர விடாது விடாது ஆமா நிச்சயமாக அந்த பதியம்பூரா அப்படித்தான் வருகிறது ஆமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு விப்பது வேதம் நான்கி நுண்மை நாதன் நாமம் நமச்சிவாயில் கசிந்து கண்ணீர் மல்கி தி கசிந்து கண்ணீர் மல்கி ஓ நன்னுக்கு உட்பது கா நீ நன்னறி புது நன்னறிப்பது நன்னறிப்பது காலத்துல பதியம்பதியான் பாடியிருந்திருக்கிறார்கள்ஜ சோழன் தேவாரத்தை எடுத்துக் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் நாற்பது ஓதுவார்களை ஏற்படுத்தி பதியம்பதிய பாட சொன்னான் என்று கல்வெட்டுல வருகிறது இப்போ எங்களுக்கும் புத்தி இல்லை நான் ஒத்துக்கிறேன் பிழைய ஒத்துக்கணும் இல்லையா ஆமா ஒத்து திருந்த முடியும் இல்ல இல்ல நான் சொல்றதே சரிதான் சொன்னா எந்த காலத்திலையும் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டான் ஆமா எங்களுக்கும் புத்தி இல்லை இன்னொன்னு சொல்ல மாட்டேன் அப்ப அந்த பதியத்தில் உள்ள கருத்துக்கள் பூரா புதைந்து விடுகிறதே இப்ப முதல் பாட்டுல சாமி என்ன சொல்றார் நமச்சிவாய மந்திரத்தை ஓது நீ நல்ல வழியில் செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டாரி சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது லடா வர்றது அங்கதான் எரிஞ்சது இந்த லடா வருதா பாரு இந்த மன்னிக்க ஏதாவது ரெண்டுபடி சொன்னா தான் நெறிப்பட்டு நான் வச்சுக்கிறதே இல்ல கொண்டி போடுவேன் இதாம எல்லாம் விட நீடிச்சு பம்பு வரதுக்கு இடம்ல பாருங்க நீ நம்பி சொல்லுங்க நபித்தினால் மலர் வாசனை நிறைந்த மலர்கள இருக்கிற தேன் போல அது இனிக்கும் அடா நாக்கு இனிக்கும் வாக்கு இனிக்கும் குடும்பம் இனிக்கும் வாழ்க்கை இனிக்கும் சொல்லிவிடு நம்புவார் பம்பு நான் மலர்வார் மது ஒப்பது உலகுக்கு எல்லாம் நமச்சிவாய்க்குள் ஆர்வம் மிக பெருகி இதையெல்லாம் நான் படித்ததுக்கு அப்புறமா தான் தெனந்தோறும் பஞ்சாட்சரத்தை நான் சொல்ல தவறுவதே இல்லை ஆமா ஆயிரத்தி எட்டு சொல்லாத நாளே கிடையாது எவ்வளவு வேலை இருந்தான்னு சொன்னான் பஞ்சாட்சம் சொல்லாமல் இருக்க மாட்டேன் சிவாலயத்துக்கு போய் பதிகம் பதிகமாக சொல்லவும் தவறமாட்டேன் நாம எந்த வேலை இருந்தாலும் செய்து விடுவேன் அதோட இதையும் கடமையும் செய்து விடுவேன் தவறவே தவறமாட்டேன் நான் காசுக்கும் பாடுவேன் கடவுளுக்கும் பாடுவேன் ரெண்டும் தெரியும் எனக்கு ஆமா ஒப்பது உலகுள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கே இந்த ஆத்திர போட்டாலும் அளந்து போடுன்னு ஒண்ணு சொல்லு உண்டு இல்லையா ஆமா நீ சொல்றது ஆயிரத்தி எட்டாவது சொல்லுடா ஒரு ருத்ராட்சி மாலை வச்சு சொல்லு இந்த ரெண்டு சேர்ந்தாத்தான் சரிபட்டு வரும் நெத்தில விபூதி இருக்கணும் ஒருத்தர் சொன்னார் குருஞான சொன்னார் நெத்தியிலே விபூதி பூசாதவனுடைய தவம் எழுதி வைக்கிறார் அவர் இல்லையா ஆமா நாக்குல நமச்சிவாய மந்திரம் வரணும் கையில ருத்ராட்சி மாலை இருக்கணும் நெத்தில விபூதி இருக்கணும் இது மூணு சேர்ந்தா தான் சரிப்பட்டு இல்லையா ஆமா அதான் அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் அவன் மனிதனாக பிறந்தவன் தேவனாக கூட போக முடியும் எழுதியிருக்கிறார் நமச்சிவாயும் அஞ்சுவரு நமச்சிவாய மந்திரத்து தான் சொன்னா மார்க்கண்டே முனிவர் என்று வருகிறது யமன் வந்தா அவருக்க வேண்டி யமனை உதைத்தான் கடவுர்ல இல்லையா ஆமா அஞ்சு வரையும் வந்து நாங்க கூட வீதியில தேவாரம் பாடிட்டு போவோம் சில வேள விடிய காலம் பாடிட்டு வருவோம் விடிய விடிய பாடுவோம் எங்களுக்கு விடியவோ சாமிக்கு விடியவோ ஆமா எங்க வாழ்வு விடியவோ அவனுக்காகவும் இந்த சில வேள பால் கறக்குறவன் வருவான் அவன் எருமாட்டையும் ஓடிட்டு வருவான் பசு ஓடிட்டு வருவான் இந்த எலும மாடு பசு மாடு அதை பேசாம போகும் நாங்க தேவாரம் பாடும் இந்த எரும மாடு மாத்திரம் எடுக்கும் ஓட்டம் இந்த லேலண்ட் பஸ் வந்து மோதினாலும் விலகாது இந்த தாவர சட்டத்தை கேட்டு விலகும் நான் நினைத்துக் தேவாரத்தை கேட்டு ஓடுது யமன் ஓடுறான்னு அர்த்தம் சாமி சொல்றாரு நயம் வந்து பட்டினத்தடிகள் நான் எத்தனையோ கொன்றேன் என்னை எத்தனையோ உயிர்கள் தின்றன இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விட்டதுன்னு எழுதுகிறார் சுவாமி இல்லையா ஆமா கொல்லாமலும் இருக்கலாம் நல்ல ஹெல்த் இருக்கும் நான் சைவந்தான் எண்பத்தோரு வயசு வரைக்கும் பாடிட்டு இருக்கேன் ஆமா கருத்து சரியா தானே இருக்கு இல்லையா ஆமா தேவையில்லை நன்மைகள் நாயா புடுங்குறவன் கூட பஞ்சாடத்துல சொன்ன நல்ல குணவானாக மாறி விடுவான் கருத்து இல்லையா ஆமா அதத்தான் மந்திரமாவனுடைய திருப்பதிகத்தில கடைசியில சொல்றார் இந்த பதியத்தை ஓதுறவன் நல்லவனாக மாறி விடுவான் ஆமா ஆட்கள் அடல் விடையேறும் ஆலவாயான் பெருநீட்டை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியா என சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர்காமே இந்த தீ தீயவன் கூட நன்றவளாக மாறிவிடுவான் அந்த சக்தி என்ற பதிகத்துக் கொண்டு எழுதியிருக்கிறார் சுவாமி இல்லையா கொள்வாரேனோ குடம்பல நன்மைகள் இல்லாதேனோ எம்புவராயிடில் எல்லா தீங்கையும் நீங்கு வரம்பற நான் சொல்லல பெரியவர்கள் சாமி வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு தர்மத்தை சொல்லும் பெரியவர்கள் இப்படி சொல்லுவார்கள் சொல்லிவிடுறாரு இல்லையா இது சொல்ற எல்லா தீங்கையும் நீங்கு வரும்பற நல்லா நாமம் நமச்சிவாயவே மண்டபம் மன்ன பாவங்கள் பந்தன அவர்தேன் சிறுதும் செல்வமும் நமச்சார குடுக்குமடா ஆமா அப்படின்னு சொல்றார் சாமி மற்றொரு இடத்துல அப்பர் சொல்லுவார் மாடு கொடுப்பன அப்பரு தானே இல்ல இல்ல இவரேதான் மாடு செல்வம் செல்வம் கொடுக்குமடா உனக்குன்னு சொல்றாரு இப்ப உலகத்துல வாழறதுக்கு அது வேணும் அல்லவா நான் தான் உத்ராசம் போட்டுறேன் தேவாரம் பாடுறேன் ஒன்னு பஸ்ல ஏறி உட்கார்ந்து என்ன குண்டத்தூர்ல கொண்டி விடுங்க கீழே அரைஞ்சி விடுவான் அவன் கொண்டி விடுவான் உலக வாழ்க்கைக்கு செல்வம் தேவை அதத்தான் சாமி சொல்றது செல்வமும் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வயசு எண்பத்தி நான் ஏன்னா யாரையும் கேட்டதே கிடையாது கடனும் கேட்டது கிடையாது அப்ப நீ கோடியா போயிட்டியோ இல்ல என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறது இந்த மந்திரம் அது போரும் அல்லவா ஆமாங்கே செல்வம் நந்தி நாமும் நமச்சிவாயினும் உரை செய்வாயினாயும் நாமும் அமைச்சிவாயவே இளங்க மன்னம் எடுத்த அடுக்கல் மேல் கலங்கொள் தோவியல் சங்கரம் கூடவும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உயிவகை நலங்கொள் நாமும் அமைச்சி வாயவே போதன கண்ணனும் அண்ணல் தன் அதான் குடிவேடிய பண்பரா யாதும் கான்பரிதாகி அளந்தவர் போதும் நாமும் அமைச்சி வாயவே மண்டையர் கையிலும் கையர்கள் வெற்ற பதியம்பதியரு சமணர்கள் குறைந்துட்டார்களே அந்த பாத்தான் இல்ல இல்ல இந்த சமணர்கள் இருக்கு ஆமா அவனாவது நேரடியா வந்து தாக்கினா நம்ம தாங்கி கொள்ள முடியும் மறந்துருந்து தாக்கிறான் பெரிய தொந்தரவு அப்படின்னு நான் எண்ணி அத கூட தான் ஆசா ஞான சம்பந்தம் அந்த பாட்டெல்லாம் விளக்கிபிட்டு கூட போட்டார் லட்சுமணன் கேட்கல இல்ல அவர் இந்த பாட்டெல்லாம் எடுத்து விட்டு போட்டார் ஆசா ஞான சம்பந்தம் அதை கூட நான் மறுத்து இருக்கிறேன் அண்ணன் எடுத்தது தப்புன்னு சொன்ன அவர் என்ன எப்படி வேணாலும் பேசுவார் உறவினரும் ஒரு பக்கம் வயசுல சின்னவன் டெய் இந்த மாதிரி கேள்விய ஒன்ன தவிர என்ன கேட்க முடியாது தெரியுமா அப்படின்னா போன நான் உனக்கு ஒண்ணும் பயப்பட வேண்டிய தேவை போடா தப்பு இல்லடா நான் தப்புதான் தீர்த்து சொல்லிட்டு போயிட்டேனா அவர் பதில எதிர்பார்க்கல ஆமா மிகப்படித்தவர் விட்டுடும் இன்னைக்கு நம்மடையே அவரு இல்லை ஆமா ஆனா அபூர்வமான ஒரு ஆய்வு கொடுத்துட்டு போயிருக்கார் பெரிய புறான ஆய்வு அருமையான ஆய்வு கிடைத்த கரிய சொத்து ஆமா கிட்டத்தட்ட மூ அருணாதனம் பிள்ளை காசு பிள்ளை பிள்ளைங்களுடைய கருத்துக்கள் அதுல இருக்கிறது கஞ்சி மண்டயம் கையில் உண்கையர்கள் வெஞ்சல் மண்டர் விரைவில் அண்டர்கள் வேண்டாம் நஞ்சும் கண்டல் நமச்சிவாய வேதந்தி நாமம் நமச்சிவாயும் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏற்ற வல்லாரெல்லாம் பந்தபாசமறுக்க வல்லார்களே என்பது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய மூன்று திருமுறையிலே என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய பாடல்களை நான் உங்களுக்கு பாடிக்காட்டியும் சில வரலாறுகளையும் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் தெரியாததான் நான் சொல்லலை எங்க வாத்தியார் சொல்லுவார் உன்னை விட கட்டிக்காரர்கள்தான் கேட்டுக்கிறவர்கள் ஜாக்கிரதையா பேசி ஜாக்கிரதையா பாடும்பர் அதை நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன் கூட பயந்துகிட்டு பாடுறேன் இப்பவும் கூட நான் மேடைக்கு போறதுன்னா டின்னர் கட்டிட்டு தான் வருவேன் யார் கேட்பானோ யார் எந்த புட்சாலி உட்கார்ந்து இருப்பானோ அப்படின்னு பயந்துகிட்டு அதனால்தான் நான் அந்த பயத்திலேயே ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கேன் இல்லையா என்று சொல்லி இப்படி எல்லாம் எனக்கு சொல்லுவதற்கும் நினைப்பதற்கும் இதுவரைக்கும் நாலு வருஷமா நான் இந்த மேடையில என்ன சொல்லிருக்கேன்னு இருக்கு ஆமா அந்த குறிப்பு இல்ல விட்டு நான் தான் அந்த போக மாட்டேன் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தது இந்த தமிழ் சித்தங்கம் நான் கேட்டிருந்து என் போன மாதம் இன்னொரு வருஷத்துக்கு எனக்கு கொடுங்கள் எனக்கு எண்பத்தி ஓராவது வயசு எண்பத்தி ஒரு வயசு வரணிமாவது நான் தமிழ்ச்சி சங்கத்திலே பாடினேன்னு இருக்கட்டும் கேட்டேன் மனம் வந்து தந்திருக்கிறார்கள் அந்த பெரிய மனதிற்கு நான் எவ்வளவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லையா எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது என்பது எனக்கு நிச்சயமா தெரியும் அதற்கு நான் நன்றியும் வணக்கமும் செலுத்திக் கொள்ளுகிறேன் இங்கே தேவாரம் ஓதுற புண்ணியமெல்லாம் இந்த ராஜாசுர அண்ணாமலை செட்டியார் பரம்பரைக்கு போய் சேரட்டும் இப்படி ஒரு கட்டடம் இப்படி ஒரு இடம் வாழ்க என்று சொல்லிவிட்டு நாம் எல்லாம் சேர்ந்து பஞ்சாட்டரும் சொல்லுவோம் இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் மழை நன்றாக பொழியட்டும் வளம் பெருகட்டும் மக்கள்கள் வாழட்டும் என்று சொல்லி பஞ்சாட்டரும் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுவேன் அடுத்த மாதத்திலிருந்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நிகழ்ச்சிகள் உண்டு என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருமா சேர்ந்து நமச்சிவாய மந்திரன் சொல்லுவோம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமோ namah शिवाय शिवाय नमः तो नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय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 ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः पार्वती वदये